என் மீது செலவாத் கூறுங்கள் நிச்சயமாக உங்களின் செலவாத் நீங்கள் எங்கிருந்தாலும் என்னை வந்து சேரும் என்று நபி செல்லு அனைம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ இரண்டு பூஜ்ஜியம்